நட்டினியின் வணக்கம் நட்டினியின் தினமர்த்துளையில் இன்று நான் உணவை மருந்து இந்த பகுதியில் நார்த்தங்காய் மருத்துவ குணங்கள் என்னன்னு சொல்ல வந்திருக்கேன் நார்த்தங்காய் இது வந்து எலுமிச்ச பழ வகைக்கு சேர்ந்திருங்க இது வந்து இந்த மரம் வந்து நூறு வருஷங்களுக்கால நல்லா இருக்கும் இது வந்து சாத்துக்குடி மாதிரி இருக்கும் பழமாகவோ யூஸ் பண்ணலாம் காயாகவோ யூஸ் பண்ணலாம் காயா இருக்கும்போது புளிப்பு ஆஹ் எலுமிச்ச மாதிரி புளிப்பா இருக்கும் டேஸ்ட் பழமருந்து ரொம்ப இனிப்பா இருக்கும் நம்ம கிராமங்கள் எல்லாம் இப்போ கூட கிராமங்களின் சாத்துக்குடி நார்த்தங்காய் யூஸ் பண்ணுவாங்க எல்லா காய் பழங்கள் எல்லாத்திலும் மருத்துவங்களும் இருக்கும் அந்த மருத்துவங்களும் நிறைய மோஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி உள்ளவங்க தினசரி ஒரு ஒரு பீஸ் நார்த்தங்காய் காயோ அல்லது பழமோ எடுத்துட்டா அது சரியாகும் ஒய் புண்ணு குடல் புண்ணு ஒய்ரெடிச்சல் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி தரும் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக கல்கள் எதுவா இருந்தாலும் சரி பண்ணித்தரும் இந்த காய் நார்த்தங்காய் காய்ச்சல் காய்ச்சல அவங்களுக்கு அடிபட்டிருக்கோம் அடிபட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க உள்ளவங்க தினசரி உணவுல இந்த நார்த்தங்காய் பழம் சாரோ அல்ல நார்த்தங்காய் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பித்தம் வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணித்தரோம் இந்த நார்த்தங்காய் ரத்தத்தை சுத்தி பண்ணித்தரவங்க தினசரி உணவுல ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கலாம் நார்த்தங்காய் எக்ஸ்பெஷலி பெண்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க பெண்கள் வந்து தினசரி நார்த்தங்காய் சாப்பிட்டா சுக பிரசவ ஆகும் ரொம்ப அழகா பொறக்கும் அதனால இந்த நார்த்தங்காய தினசரி உணவுல எல்லாரும் எடுத்துக்கணும் நம்ம கிராமத்துல உள்ளவங்க மாத்திரம் சாப்பிட்டா போதுமா நட்டுணி நீர்கள் எல்லாம் சாப்பிடணும் இல்லீங்களா அந்த எண்ணத்தோடு இன்னைக்கு மருத்துவ குணங்கள் சொல்லிருக்கேன் நிறைய பேர் நார்த்தங்காயம் தெரியாது பழமும் என்னன்னு தெரியாம இருந்திருக்கோம் இன்றி நட்டினி தினமர துளி கேட்ட எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சீசன்லயும் கிடைக்கும் அந்த இப்பதான் சாப்பிடும் அப்பதான் சாப்பிடும் இல்லை இன்னைக்கே போங்க மார்க்கெட்ல போய் நரத்தங்காய் வாங்கிட்டு வாங்க பழம் வாங்கிட்டு வாங்க நரத்தங்காய் ஊறுகாய் நரத்தங்காய் சாதம் ஜூஸ் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் முறை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்